எி சலமா அவர்கள் கூறியதாவது நபிஹு அலஹி வசல்லம் அவர்கள் சலாம் கொடுத்ததும் பெண்கள் எழுந்து விடுவார்கள் நபிசல்லு அலஹி வசலம் அவர்கள் அதே இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருப்பார்கள் ஆண்களில் எவரும் பெண்களை நெருங்குவதற்கு முன்னால் பெண்கள் திரும்பி செல்வதற்காகவே இப்படி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று கருதுகிறேன் என சுஹரி கூறுகின்றார்